நட்டின நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினமர்த்தொழில் நம்ம பார்க்க போற விஷயம் ஒரு சமையல் பகுதி அது என்னன்னா மக்காசோளம் தேவையான பொருள்கள் ஒரு சின்ன டம்ளர்ல ஒரு டம்ளர் மக்காசோளம் முத்துகள் அது உரிச்சி தனியா எடுத்துக்கணும் ஒரு அஞ்சா ஆறு பீஸ் பிரெட் போதுங்க செய்யறோம் ஒரு கால் கிண்ணம் ஜாமன் கிண்ணத்துல அரிசி மாவு ஒரு அரை டம்ளர் பால் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகாய் பொடி இனிப்பு வேணும் உங்களுக்குன்னா கொஞ்சம் தேவைப்பட்டால் சர்க்கரை போட்டுக்கலாம் இல்ல வேண்டாம் பாக்கலாம் மக்கா சோளத்தை முதலே ஒரு தண்ணீர்ல போட்டு பச்சையொல்லிங்களா அந்த மக்காசோளம் தண்ணீர்ல போட்டு வேக வச்சு அந்த முத்துக்களை தண்ணியை எடுத்து வச்சுக்கணும் பிரெட்ட பாக்கெட்ல இருந்து ஆறு பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க இந்த அரிசி மாவு இருக்கு அது வந்து அடுப்புலயே ஒடிச்சட்டி வச்சுட்டு கொஞ்சம் நெய் எடுத்துக்கோங்க நெய் விட்டுட்டு அந்த நெய் கொஞ்சம் காஞ்சுது இந்த மாவை போட்டுட்டு நல்ல வாசனை பதமா இருக்கணும் அந்த வாசனை வர மாதிரி வறுத்துருங்க உறுத்துட்டு அது கீழே இக்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதில் பால் மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டு கட்டி இருக்கக்கூடாது மாதிரி பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு திருப்பி அடுப்பிலே உடைச்சட்டி வச்சுட்டு கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை இதெல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா அது வதுங்கினதுக்கப்புறம் இந்த மிக்ஸ் பண்ண பேஸ்ட் எல்லாம் அந்த மக்கா சோளம் இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா போட்டு நல்லா கிளறி விடுங்க உப்பு மிளகாய்த்தூள் கடைசியில் போடலாம் போட்டுட்டு அது மாதிரி சட்னி மாதிரி ஆயிடுச்சு ஒரு டிஃபரெண்டான டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த ஆறு பீஸ் பிரெட் இருக்கேன் திருப்பி அடுப்புல ஒரு தோசை கல்வையுங்க கொஞ்சமா அது கல்காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நெய் போட்டுட்டு பிரெட் போட்டு மேலே கீழே சூடு பண்ணிட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் பிரெட் ரோஸ்ட் ரோஸ்டா வந்ததுக்கு அப்புறம் அதுமாரி இந்த சாஸ் மக்காசோளம் சாஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லீங்களா போட்டு சாப்பிட்டுக்கலாம் நிறைய பேர் வந்து மக்கா சோளம் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு சில பேர் சாப்பிட மாட்டாங்க ஆனா மக்கா சோளத்துல ஏராளமான சத்துக்குள் இருக்கும் பிரெட் கோதுமை பிரெட் ரொம்ப நல்லது இப்ப ஸ்கூலுக்கு போறாங்க ஆஃபீஸுக்கு போறாங்க அந்த மாதிரி உள்ளவங்க சாயங்காலம் வந்து ஈஸி செய்யறது ரொம்ப ஈஸி ஒரு ஸ்னாக்ஸ் ஆகும் ஈவினிங் டிஃபனுக்கு செஞ்சு சாப்பிடுங்க எப்படி இருக்குன்னு இன்னொரு நாள் என்கிட்ட சொல்லுங்க மீண்டும் இன்னொரு விஷயத்தோட உங்களை பார்க்கும் முறை நன்றியுடன் ஜோதி வெங்கடேஷன்